तापत्रय विनाशाय சச்சிதானோத்திய தாத்தய விநாக்கோரல் காமுக்கா அமவிக மாசன்ச்சு பிரிச்சம மேலும் ஹரி இல்லாத கர்மாக்களை பண்ணுகிறவர்களெல்லாம் நிந்தன பண்றார் இந்த ஸ்லோகத்துல அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ரஜசாகா ரஜசாகனா ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறது அவர்களுக்கு ரஜோகுண காரணத்தினால ரஜசானா ரஜோகுண ஹேத்துனா காம ஏஷக் கிரோத ஏஷஹா ரஜோகுண சமுதவஹான்னு கீதையில அது மாதிரி ரஜோகுணத்தினால கோர சங்கல்பாகா ஆஹ் இத்தனை பசுக்களை வத பண்ணி யாகம் பண்ணுவேன் அப்படின்னு கோரமான சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணுகிறார்களாம் காமுகாகா இந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி பலவிதமான விஷய சுகங்களை அனுபவிக்கிறது காமோபோக பரமாகா அப்படின்னு கீதையில சொல்லுவார் பகவான் காமாத்மானஹா இன்னும் கீதையில பாக்குறோம் காமாத்மான ஸ்வர்கபராஹா அப்படி காமுகா ரொம்ப விஷய சுக்கத்துல ஆசை அஹி மன்னியா எப்ப பார்த்தாலும் பாம்பு மாதிரி இருப்போம் கோபம் அகினா பாம்பு மன்னியா எப்ப பார்த்தாலும் கோபிக்கிறது அந்த குணங்களை எல்லாம் உடையது அதாவது சாமானிய தர்மமே இருக்காது விசேஷ தர்மத்தை பெருசா ஊருக்கா கொண்டாடுவான் ஆக பேராசை பிடிச்சு கொடுமையான சங்கல்பங்களை தீர்மானங்களை எல்லாம் பண்ணி சர்பம் மாறி கோபப்பட்டு கொண்டு தாம்பிகாகா தாம்பிகாகனா என்ன அர்த்தம் நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்றேன் தர்மம் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் ஊற காமிச்சு சொல்லுவார்கள் ஷோ பண்றது பாம்பன் ஷோ அதுதான் தாம்பிகாகா மானினகா தற்பெருமை ரொம்ப தற்பெருமையுடையவர்கள் பாப்பாஹா அவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம நிறைய புண்ணியம் பண்றோம் அனா உண்மையிலே நிறைய பாவம் செய்கிறார்கள் புண்ணியம் பண்றோங்கிற பேர்ல எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றது பசுக்களை ஹிம்ச பண்றது கூட இருக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் ஹிம்சை பண்றது இப்படிலாம் சொற்களாலயம் செயல்களாலயம் ஆடம்பரங்களாலயம் இதெல்லாம் பண்ணுகிறார்கள் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா பகவான் இடத்துல பக்தி வைத்திருக்கக்கூடியவர்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள்ங்கிற அச்சுத பிரியானு விகசந்தி விகசந்தினா அர்த்தம் அச்சுத பிரியான்னு அர்த்தம் அச்சுதன் பகவான் விஷ்ணு அவர்களிடத்துல சாமானிய தர்மங்களைத்தான் கடைப்பிடிப்பார்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் பேராசை கிடையாது கோபம் கிடையாது அமைதியானவர்கள் பகவானனுடைய திருநாமங்களை சொல்லி பூஜை செய்கிறவர்கள் அவர்களை பார்த்து இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கெல்லாம் பணம் இல்லை ஒன்னும் விஷயம் யார் இவங்களை மதிப்பா அவங்கள வந்து தாழ்த்தி பேசுறது கர்வத்தோட இருந்து அவர்களை மட்டமா பேசுறது இப்படி எல்லாம் பண்ணி ஏழனம் செய்கிறார்கள் இது காலங்காலமா இருந்து வர விஷயம்தான் இத பாகவதில இந்த ஸ்லோகங்கள் வாயிலாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் பகவத்கீதையிலையும் இதை பகவான் ரஜோகுண கர்மா ரஜோகுண பூஜைகள் இப்படி எல்லாம் சொல்லி கண்டனம் பண்ற ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் ரஜசாகோர சங்கல்பாஹா காமுகா அஹிமன்யவா தம்பிகா மானினாபா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன